தலைப்பு எண்பத்து நித்தியத் நித்தியத்துறவு நித்தியத்துறவென்பது அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கையும் நித்தியம் நான்கு காலங்களிலும் செய்து அனுபவித்து பற்றற்று இருப்பதே நித்தியத்தை அடைவதற்கு ஏதுவாக இருக்கின்றது